அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சலாஹி வசல்ல அவர்கள் இரவின் ஆரம்பத்தில் தூங்குவார்கள் அதன் இறுதியில் எழுந்து தோடுவார்கள் புகாரி ஒன்று ஒன்று நான்கு ஆறு முஸ்லிம் ஏழு மூன்று ஒன்பது